எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லையேத்தே அரகர நம்ம பார்வதி அரகரமகாதேவாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கிருபையினாலே மகாபாரதம் அரைக்கு மாளிகை என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் துரோணரி அர்ஜுனனைப் போலே இன்னொருவன் சமமானமும் இருக்கக்கூடாது என்று அவனுடைய வலது கை விரலை வெட்டி வாங்கினார் ஆனால் மறுபடியும் பானம் போட்டி காட்டினானா அவன் இடது கையாலே கல்வியோ செல்வமோ ஒருவனை போய் சேர வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதை யாரும் தடுத்துவிட முடியாது துரோணரும் அர்ஜுனனும் அவமானப்பட்டு திரும்பினார்கள் அர்ஜுன நல்ல முறையில் படிக்க படிக்க இந்த துரியோதனை பொறாமப்படுறான் சூரியனை பார்த்து மின்மினை பூச்சுகள் பொறாமை அடைவது போலே இருக்கிறது இந்த காட்சியின் நூலாசிரியர் குறிப்பிட்றார் பாட்டன் பிட்மாச்சார்கிட்ட போய் புகார் பண்ணினான் தாத்தா இந்த ஆசான் சரியில்லை பாண்டவர் தான் நல்லா சொல்லித்தர்றார் எங்களுக்கெல்லாம் சரியாக சொல்லித்தர்றதில்ல பாண்டவரியிலேயும் அர்ஜுனனுக்கு மட்டுமே சொல்லித்தருகிறார் என்று போய் புகார் பண்ணினான் பீஷ்மரி தெரியும் துரோணரை பற்றி ஆனால் இப்ப இவன் மனசில் இருக்கிற சந்தேகத்தை போக்கணும் இங்கே வேடா துரியோதனான அழைத்து ஐந்து பொற்காசுகள் தந்து அதோ இருக்கிற மாளிகையிலே நிறைய பொருள் வைக்கணும் எந்த பொருள் வேண்டுமானாலும் வெயின்னர் தர்மராஜாவை அழைத்து அவர் கையிலே ஐந்து பொற்காசுகள் தந்து இதோ இருக்கிற மாளிகையிலே நிறைய பொருள் வைக்க வேண்டும் என்று அறிவு போட்டி வைச்சார் துரியோதனை தம்பிமார்களோடு ஆலோசனை செய்து அந்த காலத்தில் வரகு வைக்கோல் விலை குறைவாக கிடைத்ததுன்னு போட்டு நிறைச்சிட்டான் அடைச்சிட்டோம் பாண்டவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் சகாதேவன் சொன்னார் அண்ணா இது அறிவு போட்டி பொருளை போட்டு நிரப்ப கூடாது ஏதாவது நாம் ஒல்லியை தந்து தீபத்தை தந்தி பிரகாசமாக மாளிகையை காட்டி நமக்கு அறிவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் அதை நீயே செய்யிடான்னு ஒரு பொற்காசம் சகாதேவன்கிட்ட நகலங்கிட்ட ஒரு பொற்காசை கொடுத்து பெரியவங்க வந்தா தங்குறதுக்கு உண்டான பஞ்சின ஏற்பாடுகள் செய் அர்ஜுனங்கிட்ட ஒரு பொற்காசை கொடுத்து பெரியவங்க வந்தா மாலை மரியாதை தாம்பலம் எல்லாம் தட்சிணையெல்லாம் கொடுக்கணும் ஏற்பாடு செய் பீமஜனங்கிட்ட ஒரு பொற்காசை கொடுத்து சமையல் செய்து அரிசி சாப்பாடு பெரியவங்களுக்கு வந்தா நாம பரிமாற வேண்டும் அதே மாதிரியே செய்துவிட்டாங்க பெரியவங்களெல்லாம் போய் துரியோதன மாளிகை பார்த்தா நிறைஞ்சிருக்கு அடைச்சிருக்குது வெளியே கதவை அடைச்சிருக்குது உள்ள இடம் இல்ல என்னடா போட்டு அடைச்சிருக்கிறாத்தோணர் துரோணரை பார்க்கிறார் பாண்டவர் மாளையை பார்க்க போகிறார்கள் தர்மராஜா ஓடி வந்து திருதராட்ட மகாராஜாவும் மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார் பீமஜேன ஓடி வந்து கிருபாச்சாரியின் மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார் அர்ஜுனபெருமாள் ஓடி வந்து துணாச்சாரியார்க்கு மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார் நகுலன் ஓடி வந்து பீட்மாச்சாரியார்க்கு மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார் சகாதேவன் அஸ்வத்தாமாகி மாலை போட்டு வரவேற்கிறார் போன உடனே கையை காலை அலம்புறதுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்க சாப்பாடு போடுறாங்க பஞ்சனையில் ஓய்வெடுக்கை செய்து தாம்பல மரியாதையெல்லாம் நடக்குது பீஷ்மர் கட்டுறார் எல்லா மரியாதையும் நல்லா தான் நடக்குது மாளிகை காலியாக இருக்குது என்ன பாடினார் தர்மராஜா பாட்டனை பணிந்து சொன்னார் தாத்தா நாங்கள் காலியாக இல்லை மாளிகை பாருங்கள் நிறைந்திருக்கிறது தீபங்கள் ஏற்றிருக்கிறோம் தூபங்கள் காட்டியிருக்கிறோம் விளக்குகள் அலங்கரித்து கொண்டிருக்கிறது மாளிகையை ஒளி என்ற பொருளை நாங்கள் தந்திருக்கிறோம் சொன்ன உடனே துறனர் மறுபடியும் பீஷ்மர் பார்க்கிறார் அவன் அறிவு குறைவாக இருட்டா இருந்தது போட்டு அடைஞ்சி வச்சிருந்தான் அறிவு பிரகாசமாக இருக்குது இவன் லைட்டை போட்டு வச்சிருக்கிறான் என்பது போல பார்த்தார் அவரும் ஆமோதித்தார் இந்த அறிவு போட்டியிலே பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் கொஞ்ச காலம் சொல்லி தந்தவுடனே துரணாச்சாரி பீட்மரை பார்த்து ஐயா எனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டேன் யார் யார் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டுமானால் நீங்கள் போட்டி வச்சு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு பீட்மாச்சாரி இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றமாக பெரிய விழாவாக உலக அளவில அரசர்களை வரவழைத்து பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக செய்யணும்னு விரும்பினார் அதனால என்ன பண்ணினார் அரங்கேற்ற விழா என்று ஏற்பாடு பண்ணிவிட்டார் அரசர்கள் பிராமண பெரியவர்கள் முனிவர்கள் பெண்கள் எல்லாரும் வராங்க பெரிய கூட்டம் ஆயுதங்கள்லாம் பல பல பலரும் பாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அரச குமார்கள் ஒரு பக்கம் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள் தேவர்கள் கூட வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க இவருக்கு பெருமையாக இருக்குது துரோணருக்கு நம்முடைய மாணவர்கள் பெருமை உலகமெல்லாம் தெரிய போகிறது நம்முடைய பெருமை தெரிய போகிறது நல்லா படிப்பான் யார் நல்லா படிக்க மாட்டான் ரகசியம் இவருக்குதான் தெரியும் நல்லா படிக்கிற பிள்ளையா பார்த்து பார்த்து போட்டி அழிக்கிறார் எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் சாதிக்கிறார்கள் கதை போட்டி தொடங்குகிறது கதை எடுக்கிறார் துரியோதன ஒரு கதை எடுக்கிறார் போட்டி மட்டும்தான் இருக்குது மனசில் இந்த போட்டி சார்பா இவனை கொண்டுவிட வேண்டும் பொறாமையோடு எடுக்கிறான் சமமாக கதை போர் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் காரணம் பலராம சக்கரவர்த்தி கிட்ட தனியாக கதை போர் பயிற்சி பெற்றிருக்கிறான் துரியோதனன் இரண்டு பேரும் மோதுகிறார்கள் மோதுகிற பொழுது அந்த கதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறை தவறி அடிக்கிறான் துரியோதன பீமன் பார்க்கிறார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானது யாராவது போய் தடுக்கலான் தடுக்கிறவனி தலை இருக்காது அப்பதான் ஒரு ஆள் போய் குதித்தார் தடுத்தார் இரண்டு பேரையும் பிடித்து தள்ளினார் வீமா போ தள்ளி துரியோதனா இரண்டு பேருக்கும் யார் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் என்று போட்டிதானே தவிர அடித்துக் கொண்டு சொல்லவில்லை விடுங்கள் விடுங்கள் ரெண்டு பேர் கர்ஜிக்கிறான் அரசர்கள் எல்லாம் போய் தடுப்பதற்கு பயந்திருந்த அந்த இரண்டு பலசாலிகளை இரண்டு கதைகளை இரண்டு கரங்களாலே ஒரே சமயத்தில் தடுத்து நிறுத்தி சாதாரணமாக சமாதானம் செய்த மாவீரன் துணாச்சாரியார் குமாரன் அசொத்தாமா ஒரு பெரிய பலவான் தான் ரெண்டு சண்டைகார சமாதானம் பண்ண முடியும் இல்லைனா போற வந்தால் நாள் வாங்கிக்கிட்டு வரணும் அந்த கதை போர் முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் சபை அமைதியை தழுகிறது வில் போட்டி தொடங்குகிறது நீ எழுந்து இந்த திறமையை காட்டு நீ எழுந்து இந்த திறமையை காட்டு என்று துரோணர் சில பிள்ளைகளை குறிப்பிட்டு காட்டி காட்டி போட்டி வைக்கிறார் வெற்றி பெறுகிறார்கள் பேர் வாங்குகிறார்கள் புகழ் பெறுகிறார்கள் கைத்தட்டி ஆரவாரம் எல்லாம் செய்கிறார்கள் ஒரு பள்ளியில் பையனுக்கு சரியாக கல்வி வரல அந்த ஆசான் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கே இருப்பார் ஒரு நாள் தகவல் வந்தது நாளைக்கு அதிகாரி வர்றாரு இந்த ஆசான் பார்த்தார் அதிகாரி வந்தால் கேள்வி கேட்கிற பொழுது இந்த மகு பிள்ளை பதில் சொல்ல மாட்டான் நம்பமானந்தான் போகும் அப்படின்னு அவனை கூப்பிட்டப்பா நாளைக்கு பள்ளிக்கூடம் வராதே இருந்தால் பத்து ரூபா செலவு கூட வச்சுக்கணும் கொடுத்துட்டார் ஒன்பதரை மணிக்கு பள்ளி வருகிறவன் மறுநாள் ஒன்பதே காலையே கூப்பிட்டு கேக்குறாரு ஏண்டா நேற்றையே பத்து ரூபாய் செலவு கூட கொடுத்து வராத வாங்குறது ஏன்டா வந்தேன் சார் நீங்க பத்து ரூபாய் கொடுத்து வராதிங்கன்னு சொன்னீங்க எங்க அப்பா பதினஞ்சு ரூபாய் கொடுத்து நிக்காதடான்னு அனுப்புனாரு அப்படியா சரி வந்ததை வந்து தொலைச்சே உன் தலை தெரியாமன்னா உட்காரு போய் அப்படின்னா இவன் பார்த்தான் தலை தெரியாதவா உக்காரணும் அந்த அதிகாரி வந்து காட்டா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மானத்தை வாங்கற என்னை திட்டிக்கினே இருக்கிற இல்ல அப்படின்னு போக்காம இவன் அதிகாரி வந்தார் ஒரு நில அதிகாரி என்ன பண்ணிட்டார் இந்த வாத்தியாரியே கேள்வி கேட்க சொல்லிட்டார் நீ கேள்வி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் கேள்வி கேட்கிற பொழுது பதில் தெரிந்தா எல்லாரும் வலது கையை தூக்கணும் பதில் தெரியாதவன் எல்லாம் இடது கையை தூக்கணும் ஆக எப்ப கேள்வி காட்டாலும் எல்லா பையனுமே கையை தூக்குவோம் இதுல வலது கையை தூக்கணும் இடது கையை தூக்கணும் பதில் தெரியாதவர்கள் ரகசியம் திடீர் தெரியாது கையை தூக்குறான் இதுல சந்தேக அதிகாரி சந்தேகம் வந்தது அந்த நேரத்தில் இந்த மக்கு மாணவராக பாருங்க அவை நம்ம பதில் தெரிஞ்ச மாதிரியும் சொல்ற வாய்ப்பு கிடைக்காத மாதிரி எட்டி பார்த்தான் ஆசான கூப்பிட்டு அதிகாரி சொன்னார் அந்த பையன் ரொம்ப ஆர்வமா எட்டி எட்டி பார்க்கிறான் எதை காட்டாலும் தெரியாது அதுக்கு தகுந்தார் போல கேள்வி பொருந்த மாதிரி கேள்வி தயார் பண்ணினாராம் தம்பி காகத்திற்கு இரவியிலே கண் தெரியுமா அவன் எழுதி தெரியாது அப்படின்ட்டு உட்கார் உட்காண்ட ஒரே மகிழ்ச்சி அதிகாரி எதிரில் அதிகாரி சந்தேகம் இன்னொரு கேள்வி கேள்வியார் அதிகாரி சந்தேகம் வந்ததுனால ஆசிரியருக்கு ஆத்தர்னா சொல்ல முடியல நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் அதே பதில் தான் சொல்ல போறான் இரண்டாவது அதுக்கு தகுந்தார் போலே ஒரு கேள்வி தயார் பண்ணி தம்பி இலக்கணத்தில் தெரியும் என்ற வார்த்தைக்கு எதிர்பார்த்தார் அதிகாரியாக இருக்கிறேன் ரொம்ப சாமர்த்தியமா நடத்த போனாலும் போட்டி நடைபெறுகிற பொழுது துரணாச்சாரியார் பில் திறமையை சாதிக்கிற பொழுது இவருக்கு பெருமையா இருக்குது அர்ஜுனனை எழுப்பினார் சொல்றதெல்லாம் நீள நிறம் பச்சை நிறம் பல நிறத்தில் குரு சொல்ற நிறத்தை அடிக்கிறான் சொல்றதெல்லாம் செய்யறான் வேகமா செய்யறான் அந்த ராஜசபையில் இருக்கிற அரசர்கள் அத்தனை பேரும் கை தட்டி பெரிய ஆரவாரையும் செய்கிறார்கள் ஏன் கடைசியில் ஒரு சாதனை செய்தாம் பாருங்க அர்ஜுன இறைவனை எண்ணி ஒரு அஸ்தரம் போட்டான் பார்க்கடலிலே பள்ளி கொண்டு போலே இறைவனுடைய காட்சியை கொண்டு வந்து சபையில் ஒரு வினாடி எல்லாருக்கும் காட்சிட்டதா அந்த பானம் பல பானங்களாக மாறினது ஆனா தெய்வீக காட்சியை கொண்டு வந்து பள்ளி கொண்டு பெருமாள் வடிவத்தை கொண்டு வந்து காற்றினது பார்த்த அனைவருமே அடுத்த வினாடி அந்த தெய்வ வடிவம் மறைஞ்சிட்டு எல்லாரும் பண்றாங்க சபாஷ் அர்ஜுனா சபாஷ் அந்த நேரத்தில் துரியோதன முகம் வாடிட்டது ஒரு ஆளிப்படி இல்லையே எல்லாரும் அர்ஜுன பாராட்டுறாங்களே துரியோதன மகிழ்விப்பதற்காக கர்ணன் எழுந்து நான் இருக்கிறேன் போட்டிக்காக என் மாணவனை போலே போட்டி இருந்தா செய்தி காட்டலான்னு சவால் விட்டா கர்ணன் சும்மா இருப்பாரா அவர் எழுந்து அவர் திறமையெல்லாம் காட்டுறார் துரியோதனை பெரிய ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கனைகள் போயில கடைந்த உறுதி கண்டி கண்களி இணையில் வீரன் என்றதன்றி இருந்த ராஜ மண்டலம் மாலை விஜயன் அண்ணல் பெற்றி பற்றி நானினான் துணைபாரோடி வரிகள துயோதனன் கழிக்கவே கூட்டத்தோட தன்னுடைய தம்பிமார்களோட சகாக்களோட பெரிய ஆரவாரம் செய்கிறான் துரியோதனை உற்சாகம் சொல்லிக்கினேகிறான் கர்ணனை பாராட்டிக்கினேகிறான் அந்த நேரத்தில் கர்ணனே சிறந்த வில்வீரன் எல்லாரும் பாராட்டுறாங்களாம் காரணம் கடைசியா இவர் பயன்படுத்த அசுரம் ராமருடைய பட்டாபிஷேக தெய்வீக காட்சியே கண்கள் எதிரில எல்லாருக்கும் ஒரு வினாடி காட்டி மறைத்தான் பானங்களாலே அதனால வில்லுக்கு கர்ணன் வில்லுக்கு கர்ணன் இப்போ கர்ணம் பார்த்தார் வில்லுக்கு அர்ஜுன் அர்ஜுனா நீ வீரமே மோடி பார்க்க மாட்டான் கிருபாச்சாரி அவனை அவமானப்படுத்துறாரு நீ யாரா ராஜா வீட்டு பிள்ளையே போட்டி கழிக்கிறது போடா வெளியில துரியோதனை சில அறிவுகளை எல்லாம் இப்போ ஆசானியே சொல்றான் மகாபாரதத்தில் துரியோதனை தத்துவமா பேசின இடம் ரெண்டு இடம் அது இந்த இடம் ரெண்டாவது கர்ணனுக்கு தேர்வாற்ற மறுக்கிற சல்லியனுக்கு சில அறிவுரைகள் யார் யாருக்கு ஜாதி தேவையில்லை யார் யாருக்கு தாய்பேர் தேவையில்லை என்றெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு பேசி அங்க நாட்டுக்கு அதிபதியாகவே நியமிக்கிறான் மானம் போகிற காலத்தில் மானத்தை காப்பாற்றின துரியோதனனை தெய்வமாக பார்க்கிறான் கர்ணன் துரியோதனா இந்த நன்றியை நான் என்றும் மறவேனடா உடம்பிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலே துரியோதனன் துரியோதனன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் துரியோதனா என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சொந்தமடா என்று கட்டி தழுவி பெரிய ஆரவாரம் தெரிவிக்கிறான் கர்ணனுக்கு வீர மறுபடியும் வந்துட்டது அடே அர்ஜுனா வாடா என்னோடு யுத்தத்துக்கு கூப்பிட்டான் எந்த அரச அர்ஜுனனை சண்டைக்கு அழைத்ததனால பிரச்சனை வந்ததோ அதே அர்ஜுனன் மறுபடியும் சண்டைக்கு அழைக்கிறான் பார்க்கிறார் திருதராட்டர் மகாராஜா என்ன தேவையில்லாத பிரச்சனையா போய்கொண்டிருக்கிறது சபை இதோடு கலையலானார் போட்டி எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாம் போலான்ட்டார் எல்லாரும் பரப்பிட்டாங்க கர்ணனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில துரியோதன தூக்கி தேர்மையாக உட்கார வைத்து கொண்டு அத்தியநாபுரி நகரம் பூரா வேகமாக வலம் பெறுகிறாராம் ஜனங்களே எல்லாரும் பாருங்க இழிவுலத்தான் தேர்வொட்டி மகன் கன்றி பேசி இருந்தீர்கள் சக்கரவர்த்தி பக்கத்தில் இருக்கிறான் பாருங்கள் நான் ஒரு நாட்டுக்கு ராஜாவாயிட்டேன் நான் ஒரு அரசுக்கு அரசு மகிழ்ந்து வர்றார் மகிழ்ச்சி அதிகமா வருகிற பொழுதும் துன்பம் அதிகமா வருகிற பொழுதும் சமநிலையில வைத்துக் கொள்கிற மனோபாவத்தை மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு நண்பரே பண்ணிட்டு அந்த எடுத்து வைக்காம ஆபிசுக்கு போயிட்டார் போயிட்ட வரைக்கும் ஞாபகம் வந்தது பிளேட் எடுத்து பையன் கீழே உடம்பெல்லாம் ரத்தம் வருமே அடிபடுமேனு அதே டென்ஷன் ஆஃபீஸில் அப்போ அனுமதி கேட்குறாரு தரல சாப்பாடு தோணலை மதியம் காப்பி குடிக்க தோணலை மாலை நேரம் அஞ்சாச்சு ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வேகமாக வீட்டுக்கு வந்தார் என்னாச்சோ பிள்ளைக்கு பார்த்தா பையன் நல்லா இருக்கிறோம் அவங்க மனைவி பார்த்து எடுத்து வச்சிட்டாங்க ஆ என் பையனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சந்தோஷத்தில் பிள்ளையை தூக்கி மேலே போட்டு பிடிக்கலான்னு போட்டால் பாருங்க சீலிங் ஃபேன் ஓடிந்தது இந்த பிள்ளையனுடைய கழுத்து அந்த ஃபேன் மேலே பட்டு அந்த குழந்தை இறந்துட்டான் எந்த குழந்தை பிளேடு பற்றி துன்பப்படுவானோ என்று எண்ணின தகப்பன் அவன் உயிரோடு இருக்கிற சந்தோஷத்தை அதிகமாக கொண்டாடப் போய் அதுவே அவன் உயிருக்கு யமனாக ஆகிவிட்ட அதுதான் இங்கே நடைபெறுகிறது ராஜாவாகிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியினாலே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார் இப்ப கர்ண கொண்டாடுகிற மகிழ்ச்சியில் தேறி அரசு வீதியில அளவு கடந்து வேகம் போடுறது அப்போ ஒரு பசிவினுடைய கன்று வந்து குறுக்கே மாட்டிக்கொண்டு உயிர்விட்டது அதை வளர்த்த பிராமணன் வந்து பார்த்தார் ஏ கர்ணா உனக்கு நாடு கிடைத்த மகிழ்ச்சியில் நான் உயிருக்கு வளர்த்த கன்று குட்டியை கொன்றுவிட்டாய கொடியவனே ஆபத்து காலத்திலே போர்க்களத்திலே உனக்கு தேர்வோடாமல் போகட்டும் என்ற பயங்கர சாபத்தை கொடுத்து போனார் கர்ணன் முகம் வாடினான் நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு கௌரவர்கள் நூறு பேரும் போய் துருணாச்சாரியாரை பார்த்து நாங்கள் ஏதாவது குருதட்சணை தர விரும்புகிறோம் உங்களுக்கு வேணுமானதை கொழுக்கலாம் ராஜகுமாரர்களே எனக்கு ஒரு குறையும் உங்க பாட்டனார் கவனிக்கிறார் நீங்கள் போய் பஞ்சால நாட்டை ஆட்சி செய்கிற பஞ்சாலனை தேர்ல கட்டி இழுத்து வந்து என் கண்முன்னே நிறுத்தினால் அதையே நான் தட்சிணையா ஏத்துக்கிறேன்னார் கௌரவர்கள் நூறு பேரும் போனாங்க அடிப்பட்டாங்க தோல்விப்பட்டாங்க திரும்பி வந்து ஆசான் கிட்ட உண்மை ஒத்துக்கிட்டாங்க எங்களால் முடியலன்னு பாண்டவர் பேரும் குரு தட்சிணை கொடுக்க விரும்புகிறாங்க அதையேதான் சொன்னார் துரோணர் அப்பா நீங்க பொன்பொருள் வாண்டாம் பாஞ்சாலனை கட்டி இழுத்து வந்து என் எதிரில் நிறுத்துங்க அதையே நான் தட்சிணையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் தர்மர் யோசிக்கிறாரு பாஞ்சாலனை கட்டி இழுத்து வர்றதுக்கு அஞ்சு பேர் நாம போக வேண்டியதில்லை அப்படின்னு திரும்பி அப்படி அர்ஜுனனை ஜாடையா பார்த்தார் அர்ஜுனன் துள்ளி குதிக்கிறார் ஓடி போய் அந்த பாஞ்சால நாட்டை எதிர்க்கிறார் அடித்து தோல்வியாக செய்து பாஞ்சாலனை தேரிக் காலையில் கட்டி எழுத்து வந்து துணாச்சாரியார் எதிர நிறுத்திட்டார் அர்ஜுனே அரசன் விட்டு பிள்ளைப்படி செய்துட்டானே அவமானப்பட்டு தலை குனிந்து வெட்கி நிற்கிறார் துரோணர் பேசுறார் பாஞ்சாலா ஒரு பசுவும் கன்றும் கேட்க வந்துவிட்டேன் என்பதற்காக அன்று என்னை அரச சபையில் அவமானப்படுத்திவிட்டாய் ஆனால் இன்றி நீ அவமானப்பட்டு நிற்கிறாய் உன்னுடைய ராஜ்யமே இப்ப எனக்கு சொந்தமாக இருக்குது என் மாணவன் உன்னை வெற்றி பெற்றிருக்கிறான் சிறு பிள்ளை வெற்றி பெற்றிருக்கிறான் இது உனக்கு பெருமையோ நான் எண்ணினால் உன் உயிரையே அழிப்பேன் அர்ஜுனா அவனை அழித்துவிடு என்று ஒரு வார்த்தை சொன்னால் உன்னை நாசம் செய்து விடுவான் என் மாணவன் ஆனால் உன்னை கொல்ல மாட்டேன் ராஜ்யத்தை எழுந்திருக்கிறார் உன்னுடைய நாடி பொழுது என்னுடைய பாதுகாப்பில் உன்னை பார்க்க மிக மிக பரிதாபமாகவும் இருக்கிறது பாண்டிமானால் உனக்கு நான் பாஜ தரட்டுமா என்று கேலி செய்கிறார் பீஷ்மர் பார்த்தார் அவமானப்பட்டார் துரோணர் அவமானப்படுத்தணும் எண்ணினார் முடிஞ்சிட்டது ஆனால் தொடர்ந்து இவர் அவமானப்பட்டுகினேகிறாரி நாம் கொஞ்சம் அதிகமாக துரோணருக்கு வாய்ப்பு கொடுத்தோமோ என்று பீஷ்மர் அந்த அரசனை கட்டு விடுங்கள் அவன் போகட்டும் என்று ஜாடியா பேசினார் கட்டு அவிழ்க்கப்பட்டது பாயஞ்சால நிமிர்ந்து சபையை பார்த்தான் இதுவரைக்கும் பாயஞ்சால அவமானப்பட்டது உண்மையானாலும் பயந்தது துரோணருக்கு அல்ல பீஷ்மருக்கு அதனால அமைதியாக இருந்துட்டார் பீஷ்மரே தனக்கு சாதகமாக ஒரு வார்த்தை சொன்னவுடனே துரோணா என்ன தோல் தொட்டிக்கொள்ளுகிறாய் மார்தொட்டிக்கொள்ளுகிறாய் யார் வருகிறாய் என்மானவன் என்மானவன் என்று அந்த உண்மானவன் யார் பிராமணன் விட்டு பிள்ளையா பைத்தி அவன் சத்திரியன் அவன் அர்ஜுனன் கம்பீரமான ராஜா விட்டு பிள்ளை எங்களில் ஒருவன் அந்த அர்ஜுனன் என்னை அவமானப்படுத்தினது எனக்கு பெருமையே தவிர சிறுமையில் இடத்துல ஆத்தரப்பட்டாலும் வேகப்பட்டாலும் கோபப்பட்டாலும் அறிவையும் பயன்படுத்துறாரு பாஞ்சால வெறும் வேகம் மட்டுமே கூடாது விவேக மனிதனுக்கு தேவை அர்ஜுன மேல கோபம் வரல இந்த இளமையான வயசுலேயே ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து இவன் என்ன வெற்றி பெறுகிறான்னா இன்னும் பெரியவனானா எவ்வளவு பலவானா மாறுவான் இவன் விரோதியா நினைக்கிறத விட ஒரு பெண்ணைப் பெற்று இவனை திருக்கல்யாணம் செய்து கொடுத்து இவன் மாப்பிள்ளை அர்ஜுனன் மாமனார்னா நம்ம கிட்ட வர மாட்டான்னு பதினைஞ்சு வருஷத்து திட்டம் ஒன்று போட்டானான் இரண்டு சபதங்களை செய்கிற கோபமாக பாஞ்சாலே என்னை அவமானப்படுத்தினாலும் ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிற பலம் இளமையில் இருக்கிற காரணத்தினால் அர்ஜுனன் வீரத்தை பாராட்டி இவன் தோளை தழும்படியான ஒரு மகளை பெறுவேன் என்னை அவமானப்படுத்த தூண்டின உன்னுடைய தலையை தழும்படியான ஒரு பிள்ளை பெறுவேன் என்று சபதம் செய்து ராகி பிடித்துவிட்ட சந்திரன் எப்படி மங்கியிருக்குமோ ஒலி மங்கியிருக்குமோ அதுபோல முகம் மங்கிருக்கிறதா பாஞ்சால தேசன் தன்னுடைய அரண்மனை போய் சேர்ந்தார் சபதம் செய்துட்டா பிள்ளைக்கு பிறந்தருமா பிள்ளை இல்லை இரண்டு பிள்ளைகளை பெறுவதா சபதம் செய்துட்டார் அப்பதான் எல்லாரையும் ஆலோசனை கேட்கிறார் அமைச்சர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க ஐயா சரவண பொய்கைக்கு அருகிலே இரண்டு பிராமண பெரியவர் முனிவர்கள் யாசன் உபயாசன் என்று தவஞ்செய்கிறார்கள் அவர்கள் எதைய வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தப வலிமை உடையவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் முறையிட்டா பிரச்சனை தீரும் பாஞ்சாலம் போய் அந்த மகான்களை சந்தித்து முறையிட்டார் அவர்களும் நிறைவேற்றுவதாக சொல்லி ஒரு யாகத்தை செய்ய தொடங்கினார் அந்த யாகம் செய்கிற பொழுது யாக நெருப்பிலே இருந்து அழகான ஒரு வடிவம் முதல்ல வருகிறது அந்த வடிவம் ஒரு தாம்பால தட்டியிலே அமிர்தம் கொஞ்சம் கொடுத்து மறைந்தது முனிவர்கள் பாஞ்சால மகாராஜாவிடத்திலே இந்த அமிர்தத்தை கொண்டு போய் உன் மனைவிக்கு கொடு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினார் பாஞ்சால மகாராஜா மகிழ்ந்து கொண்டு வந்து மனைவிக்கு கொடுப்பதற்காக வருகிறார் அரண்மனை ஆனால் மனைவி வாங்க மறுத்து விட்டார்கள் காரணம் அந்த அம்மை யாரு தேண்டாதவளாக இருக்கிறார்கள் மனம் வருந்தி கொண்டு வந்து சாமி ஆடத்திலே தெரிவிக்க சுவாமிகள் சொன்னார்கள் அக்னியிலேயே குழந்தைகளை நாங்கள் உண்டு செய்கிறோம் அந்த அமிர்தத்திலே ஒரு பகுதியை அக்னியில் போட்டு மந்திரம் சொன்னாங்க போன பிரவியிலே அம்பையாக இருந்து உயிர்விட்ட காசிராஜன் மகள் இந்த பிறவியிலே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் என்ற வடிவத்திலே சிகண்டி என்ற பேரிலே வந்து தோன்றினாள் மறுபடியும் கொஞ்சம் அமிர்தத்தை விட்டு மந்திரத்தை சொன்னாங்க ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறார் அவருக்கு பேர் திட்டத்து வயது பிள்ளையாகவே பிறந்தாராம் கையிலே வில்லேந்தி கொண்டு அவரை பார்த்த பாஞ்சாலன் மகிழ்கிறார் தகப்பனுக்கு மகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் துறவிகள் மறுபடியும் மீதி இருக்கிற அமிர்தங்களையெல்லாம் அக்னியில் விட்டு மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள் அந்த மந்திர மகிமையினாலே அகில உலக நாயகி பரமேஸ்வரனுடைய அம்சத்தை தாங்கினவளாக மூன்று வயது குழந்தையாக கையிலே பச்சை கிளிகொண்டு அழகி திருமேனியாக திரௌபதியம்மன் அவதாரம் செய்கிறார்கள் 酒 right back. Mother-boy sounds, I'll call him because he's a great man it's golden appearance 돌culpot. You're never known for these, manandachambali indapoyigey manandachambali maguram palagiya aragiya cholvi karune kai kan karthegal wali karthegal Edeyum marpen, mailayai marwen Edeyum marpen, mailayai marwen Imal mugham phatapin, ini nal perevyeen Edeyum marpen, mailayai marwen Imal mugham phatapin சக்தியம்பளே மதுரம் பழகிய அழகியது கருணே களை தன் கபகவல் கப்பகவல் மரகதை இடையில் பணி மதை மகள் மீ பாஞ்சாலி அம்மன் பிறந்தபொழுது பொழுது மகிழ்ச்சி அடைகிறார் பாஞ்சால மகாராஜா தன்னுடைய இரண்டாவது சபதமும் நிறைவேறப் எப்படி பிறந்தார்களா இறைவன் சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணா இருக்கிற நெற்றிக் கண்ணிலே பிறந்தார்கள் பாட்டி எழுதுறார் அக்னியிலே பிறக்கிறார்கள் இறைவனை அக்னி நெற்றி கண்ணா இருக்கிறான் ராஜாக்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்குவாள் துரைகளை வதைக்க பிறந்ததினாலே திரௌபதி பாஞ்சாளன் மகள் ஆன காரணத்தினாலே பாஞ்சாலி பிறந்ததினாலே யாகஜேனி என்றெல்லாம் அம்பாளைக்கு பேருண்டு அந்த குழந்தைகளை அரசாங்கத்துக்கு அழைத்து வந்து மனைவிக்கு காட்டி மகிழ்கிறார் மகிழ்ச்சியிலே அரசாங்க கஜானாவை திறந்துவிட்டு யாருக்கு எவ்வளவு ஓணமோ எடுத்துக்கிட்டு போங்க அது அந்த காலம் இந்த காலத்தில் திறந்து பின்னால வர்றவனுக்கு ஒன்னும் வைக்க மாட்டான் அன்ன தானம் செய்கிறார் வாரி வாரி வழங்குகிறார் இந்த ஐந்து வயது பிள்ளையா தோன்றினார் அல்லவா திட்டத்தையுமே அவரு கல்வி படிக்க தோன்றுகிறது அப்பா இந்த உலகத்திலே சிறந்த வில்லாசிரியன் யாரோ அவர்கிட்ட நான் படிக்கணும்னா அப்பா சிறந்த வில்லாசிரியன் துறோணரு அவர் தலையை தள்ளுறதுக்குன்னே உன்ன பிள்ளையா பெற்றுகிறேன் யார் அழிக்க பிறந்தையோ அவர்கிட்ட போய் கல்வி கேட்கறது நியாயம் இல்லை அவருக்கு சமமான வேறு ஒரு ஆசானை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பாஞ்சாலன் ஆறுதல் சொன்னார் திட்டத்துமன் கேட்கிறார் அப்பா நீங்கள் சபதம் செய்தீர்கள் நான் என்ன குற்றம் பண்ணினேன் நான் போய் அதே துரோணரையே கேட்கிறேன் சொல்லித்தந்தால் படிக்கிறேன் இல்லைனா திரும்பி வந்துடுறேன்னு இவன் துணிச்சலா போய் துருணாச்சாரியாருடைய திருவடியில் விழுந்தான் கரணமறி வரிங்கி கலை சொல்பவன்பால் கனல் பயந்தோன் சரணாகதின்னு காலில் விழுந்த அரசாங்கம் பிள்ளை இவன் போய் கர்வமா நெட்டியால நிக்கல சரணமலரி தன் தலை கொண்டி தனு நூல் எனக்கு மாறானா இவனால் தனக்கு என்பதை உணர்ந்தும் குருவு மராதளித்தான் கல்வியை சொல்லிக் கொடுங்கள் கடவுளே என்று கால விழுந்த பிள்ளை யார் என்று கேட்கிறார் நான் பாஞ்சால குமாரே என் பேர் திட்டத்துயுமே உண்மை விலாசத்தை கல்வி சொல்லித்தந்தா கற்றுக்கொண்டு நம்மையே அழிப்பதற்காக பிறந்தான் அந்த பிள்ளை தானே எவன் அப்ப எமனே வந்து கேட்கிறான் என்று தெரிந்துட்டதே போடா என்று மறுக்கலாம் என்று பார்த்தால் வேறு யாரு போய் கல்வி படிச்சிட்டு வந்து கொள்ளதான் போறான் விதி வழியது யாரும் வெல்ல முடியாது கல்விக்கு பகை இல்லை ஆகையினாலே சொல்லித்தருகிறேன் என்று உணர்ந்தும் இவனால் துன்பம் மரணம் என்பது உணர்ந்திருந்தும் கூட சொல்லித் தருகிறாராம் ஆச்சரியமா அம்மா என்று அதிசயித்து எழுதுகிறார் நூலாச்சிரியர் அங்கே படித்து கொண்டிருக்கிறார் திட்டத்துவம் துணாச்சாரியார்கிட்ட அத்தினாபுரி அரண்மனையிலே பீட்மாச்சாரி ஒரு ஆலோசனை செய்கிறார் நூத்தி ஐந்து ராஜாவிட்டு பிள்ளைகளுக்குள்ளே ஒருவனை தலைவனாக நியமனம் செய்து இளவரசு பதவி தர வேண்டும் என்று மனசில் நினைகிறார் அப்படி அவர் மனசில் நினைத்து தர்மரையும் துரியோதனையும் கூப்பிட்டு நீ ரெண்டு பேரும் போய் அத்தினாபுரி நகரம் பூரா வலம் வந்து நம்முடைய நகரத்திலே எத்தனை பேர் நல்லவர்கள் எத்தனை பேர் கட்டவர்கள் ஒரு கனகத்துக்கு நடான துரியோதனம் போனா வேகமாக சர்வே பண்ணான்னு திரும்பி வந்து தாத்தா நல்லவங்கன்னு ஒரு ஆள் கூட இல்லை எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அபாயமானவங்க கட்டவர்கள்னா அப்படியா நீ போ தர்மர் திரும்பி வந்தார் என்னப்பா கணக்கிட்டியா எட்டு தாத்தா எத்தனை பேர் நல்லவர்கள் எத்தனை பேர் கட்டவர்கள் கட்டவர்களா நம் நாட்டிலா ஒரு ஆள் கூட இல்லை தாத்தா எல்லாரும் மிக மிக நல்லவர்கள் ஏன் எல்லாரும் மிக மிக நல்லவர்கள் இவர் மிக மிக நல்லவர் தருமர் ஒரு கதை உண்டு நல்லவன் மிக நல்லவன் மிக மிக நல்லவன் அந்த கதை ஒரு செல்வந்தன் கோயிலுக்கு போனவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குழந்தை படியில் இறங்குது விழப்போகுது அது கவனிக்கலை தண்ணியில் விளையாடுற நேரத்தில் அங்கே போன ஒரு டாக்டர் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார் அவன் பெரிய கோட்டீஸ்வரன் குழந்தைக்கு தகப்பேன் ஐயா டாக்டர் ஐயா என் மகளை காப்பாற்றுனீங்க மகள் போய் இந்த செல்வம் எனக்கு பயன் அதனாலே இந்த செக் புக்கில் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் எழுதிங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் இந்த டாக்டர் இதெல்லாம் பரவாயில்லைன்னார் இல்லை இல்ல வச்சுக்கங்க கொடுத்துட்டார் அவர் எவ்வளவு வேணுன்னாலும் அதை எழுதிக்கலாம் இந்த டாக்டர் திரும்பி வந்துட்டார் இவர்கிட்ட பணியாற்றுகிற ஒரு வேலைக்காரன் கம்பவுண்டர் ஒரு அவசரமா ஒரு ஐநூறு ரூபாய் கேட்கிறார் அப்ப இந்த டாக்டர் அந்த செக் புக்கை கொடுத்தப்ப ஒரு செல்லந்தன் கொடுத்தார் எவ்வளவு வேணுனாலும் எழுதிக்கலாம் சொன்னார் நான் ஆனால் இதுவரைக்கும் பயன்படுத்தலை உனக்கு வேணுமானதுன்றதை எழுதிக்கணும் கேட்டார் இவர்கிட்ட பணம் இந்த வேலை பார்க்கிற அன்பர் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதுகலான் என்பது தெரிந்தும் தனக்கு தேவைப்பட்ட தொகையை மட்டும் எழுதினாரான் குழந்தையை விட செல்வம் என்ன வேண்டியிருக்கிறது என்று கோடிக்கணக்கான செல்வத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள் என்று கொடுக்க வந்தவன் நல்லவன் ஏதோ ஒரு உதவி ஆபத்து குழந்தை மாட்டிக்கிட்டது யாரும் காப்பாற்றணும் இதுக்கு பிரதி உபகாரம் வாங்குவதா என்றதை பயன்படுத்தாமலேயே அவர் திருப்திக்காக வாங்கி கொண்டு வைத்திருந்த அந்த டாக்டர் மிக கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு தொகையை எழுதி கொள்ளலாம் என்று எழுதாமல் தனக்கு தேவைப்பட்ட அன்று டாக்டர்கிட்ட கேட்ட தொகையை மட்டும் எழுதினானி அந்த ஏழை பணியாளன் அவன் மிக மிக நல்லவன் இந்த தருமரி மிக மிக நல்லவரா அதனால இவர் பார்க்கிற யாரையுமே நல்லவர்களாகவே தெரிகிறார்கள் பீஷ்மர் முடிவு பண்ணினார் இந்த தர்மருக்கு தான் இளவரசு பட்டம் கொடுக்கணும் எல்லாரையும் நல்லவனாக பார்க்கிறவங்ககிட்ட பதவி கொடுத்தா நல்லவனாக வச்சிருப்பான் இதே எல்லாருடைய கருத்தை எப்படி இருக்கிறது என்று அரசு சபையை கூப்பிட்டு கேட்கிறார் எல்லாரையுமே தருமருக்கு கொடுங்கள் என்று சொல்றாங்க யாரும் ஆட்சேபனை பண்ணலை திருதலாட்ரா உன்னுடைய கருத்து தருமருக்கே கொடுங்கள் அப்பா துரியோதனா உன்னுடைய கருத்து அண்ணன் தருமருக்கே கொடுங்கள் தாத்தா போட்டி இல்லை இப்ப முடிவாயிட்டது தருமருக்கு இளவரசு பட்டம் கொடுப்பது என்று முடிவாயிட்டது மறுநாள் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை பிரம்மாண்ட அளவில் பீஷ்மர் செய்கிறார் இளவரசு பட்டம் தருமருக்கு கிடைத்ததும் வெள்ளை பட்டத்து யானை மேலே நகர்வுலா வருகிறார் தருமராஜா அந்த சமயத்திலே வேதவியாச பகவான் அத்தினாபுரி வந்தார் தாயாரை பெருமிளகந்தி அம்மியாரை பார்த்தார் அம்மா இனிமேல் அத்தியினாபுரியில் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் தவறி அதர்மம் மேலோங்கும் நீதி தவறி அநீதி மேலோங்கும் அதனாலே நீங்கள் இந்த நாட்டிலே ராஜ்யத்திலே அரண்மனையிலே அரச வாழ்க்கையில் வாழ வேண்டாம் காடு சென்று தவத்தை செய்து சிவத்தை அடையுங்கள் என்று வேண்டினார் உடனே தாயார் பெருமிளகந்தியும் காட்டுக்கு புறப்பட்டார்கள் அவர்களுக்கு இரண்டு மருமகள்கள் அம்பிகை அம்பாலிகை மாமி நாங்களும் கூட வருகிறோமே நாங்களும் தவஞ்செய்து இறைவனுடைய திருவடி அடைகிறோம் என்று அந்த இரண்டு மருமகளும் மாமியார் பின்னாடியே காட்டுக்கு போகிறாங்களாம் மாமியார் விட்டு விட்டு போனால் மருமகள் சந்தோஷப்படுகிற காலம் இப்போ ஒழிந்தது தொல்லைன்னு ஒரு அம்மா ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தா என்னாடின்னு நான் பக்கத்தில் இருக்கிறோம் என்ன லேட்டு எங்கள் வீட்டு கிணத்துலேயே எங்கள் மாமியார் விழுந்துட்டாங்க அதனால் வர்றதுக்கு லேட்டாகி போச்சுன்னா அவ சொன்னாலாம் எங்கள் வீட்டிலேருந்தான் மாமியார் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் தோட்டத்துலேருந்தான் கிணறு இருக்குது அப்படின்னாலாம் அப்படி பைத்தியம் அவங்களா விடமாட்டாங்க அதெல்லாம் நாம் தாண்டு ஏற்பாடு பண்ணணுன்னாலாம் இவ இப்படி மாமியார் மருமகள் இருந்தால் என்ன பண்ணுறது மாமியாரோட பரிமளகந்தியோட அந்த அம்பிகை அம்பாலை இரண்டு பெண்களும் போய் மூன்று பேருமே தவம் செய்கிறார்கள் சுற்றி காட்டி தீ பிடித்துக் கொள்கிறது அந்த காட்டி தீர் நெருப்பு அனல் சூடு அருகிலே வர வர அந்த செய்தி கூட அவர்களுக்கு தெரியாமலே இறைவன் சிந்தனையாகவே இருந்ததினாலே அவர்கள் இறைவன் திருவடியை அடைகிறார்கள் இந்த நகர்வுலா தர்மர் வந்த காட்சியை பார்த்த ஜகுனியனுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டது துரியோதரனை பார்த்து சொன்னான் அப்பா நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்டான் ஏ மாமா இங்கே நடக்கிறதெல்லாம் நியாயமாக நடக்குது உங்கள் அப்பா தாண்டா மூன்று சகோதரர்களில் மூத்தவர் அவரு பிள்ளை நீ ஆட்சி பொறுப்பில் வரணும் ஆனால் இங்கே தவறுலாம் நடக்குது நீங்கள் யாரும் ஆட்சேபின்னு சொல்லலை நான் யாரும் வந்தவன் சொல்லக்கூடாது அதனால் நீ என் மாப்பிள்ளையை இளவரசனாக இருந்தால் உரிமையாக நான் சாப்பிட்டு நிற்பேன் யாரோ ஒருவன் இளவரசனாக இருக்கிற பொழுது நான் இங்கு தங்கியிருந்தால் இங்கு பணியாற்றுகிற வேலைக்காரர்கள் கூட என்னை மதிக்க மாட்டார்கள் அதனாலே நான் எங்கள் ஊருக்கு புறப்படுகிறேன் துரியோதனன் இதுவரைக்கும் தீய எண்ணங்களிலே எதுவும் இடுபடலை தீமனை அழிக்க முயற்சி தவ செய்தது தவிர இந்த ஜகுனி தான் மனசை மாத்திராம பாருங்க என்னமாம் தர்மர் நல்லவர் தானே ஆட்சி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த குறையும் வராது நான் இருந்தால் எப்படியோ அப்படியோ அண்ணனும் உங்களை கவனிப்பார் இல்லை இல்லை ஞாயிறு சொன்னாலும் அது தவறு சரி இப்போ என்ன செய்யலாம் பதவி தான் கொடுத்துட்டாங்களே இந்த மாத்திரத்தை ஏதாவது வழி உண்டா உண்டு நீ உங்கள் அப்பா போய் அழுவிடாண்ணா அழ தெரியாத துரியோதனையை முதல் முதல்ல ஜகுனியை அழ சொல்லி ஏன்னா பின்னால் காலத்தில் நிறைய அழணும் ட்ரைனிங் கொடுக்குறான் மூலி என்ன சொல்லி அழருது எங்கள் மேலே பாசம் இல்லாதனால்தான் தம்பி பிள்ளைய அரச அமர வச்சுட்டுங்க நாங்கள்லாம் போய் காட்டிலே தற்கொலை செய்து கொள்ள போகிறோம் சொல்லு உன் மேலே அதிக பாசம் அடையவர் உங்கள் அப்பா சாக விட மாட்டார் என்ன செய்யணும்னு மாற்றி வழி கேட்பார் இந்த பாண்டவர் எல்லாரையும் வாரணாசி என்ற காசியத்த அனுப்புங்கோ அங்கே தங்கியிருந்து அவங்க தகப்பனாருக்கு புதுக்கடம் செலுத்தினாதான் அவங்க தகப்பனார் நல்லகதி அடையின்னு சொல்லி அனுப்ப சொல்லுங்க அப்படி அவங்க அனுப்பிட்டாங்கன்னா நாம தங்கியதுக்கு ஒரு வீடு கட்டி தரலாம் அந்த வீட்டில் நாம் அனுப்புற ஆள் ஒரு நாள் நள்ளிரவிலே பாண்டர் உறங்கும் பொழுது நெருப்பூச்சி கொழுத்து சொன்னா குளித்திடுவான் பகையும் ஒழிய நீ அரச பதவி தொடர்ந்து இருப்ப உனக்கு விரோதிகளே இருக்க மாட்டார்கள் என்று ஒரு குறுக்கு யோசனை சொல்லித்தருகிறார் இது நல்லது என துரியோதனையும் பட்டுட்டது மறுநாள் போய் இந்த தகைப்பனாரை பார்த்து அழறான் அப்பா அப்பாப்பா உன் பாதம் ஜாவும் உதிட்டிரனுக்கே மண்பாத யோடி வழங்கினை அழந்தா அழுகிற துரியோதனனை திருதநாட்டிர மகாராஜா பார்த்தார் மகனே ஏண்டா அழற உனக்கு என்னடா குறை கையை தட்டினால் இந்த பக்கம் ஆயிரம் பேர் இந்த பக்கம் ஆயிரம் பேர் வேலைக்காரர்கள் வந்து நிற்பார்களே குபேர வாழ்க்கை வாழ்கிற என் அருமை செல்வமே உன் என்னடா கொரே என்றாழ அப்பா குபேர வாழ்க்கையா உங்களுக்கு எங்கள் மேல் பாசம் இல்லாமல் தம்பி மகனை அரசனாக்கி என்னை வேலைக்காரனாக நிற்க வைத்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட உங்கள் எதிரில் வாழ்வதை விட நாங்கள் தம்பிமாரையெல்லாம் அழைத்துக் கொண்டு போய் காட்டிலே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் வேண்டாண்டா மகனே வேண்டாண்டா சாகாதரா மகனே நேற்று வரையிலே நன் நல்ல முறையில் தானே பேசிக்கொண்டிருந்தாய் உன்னையும் என்னையும் கேட்டுத்தானே பீஷ்மர் இந்த அரச பதவியை ஏற்பாடு செய்தார் யார் பேசியோ கேட்டு பணி செய்கிறாயே மகனே வேண்டா என்று சமாதானம் சொல்றார் இவன் சமாதான படல தருமரை விரோதியா நினைக்காதான்னு பலமுறை இவன் மனம் மாறவில்லை அதனால அவர் என்ன பண்ணார் நான் நீதி தவறாமதாண்டா இது வரைக்கும் இருந்தேன் சரி இப்ப நான் என்ன செய்யணும்னார் தான் பிள்ளை என்றும் தம்பி பிள்ளை என்றும் தராசு போலே சமமா வைத்திருந்தவர் பிள்ளை பாசத்தினாலே தவறு செய்ய தொடங்குறாரா திருதராட்டிர மகாராஜா நான் என்ன செய்யட்டும் நீ சொல்றதை நான் செய்து என்ன சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லிட்டான் ஜெகுனி அதை அப்படியே அவன் ஒப்பிச்சான் சரி ஆகட்டும் பாண்டவரை வாரணாசி என்கிற காசிய தீர்த்த அனுப்பணும் அவ்வளவுதானே நான் அனுப்பிடுறேன் மறுநாள் சபையில் திருதராட்டர் மகாராஜா கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழகிறார் தர்மர் ஓடி வந்து கேட்குறார் பெரியப்பா ஏன் திடீர்னு அழகுங்க குழந்தைகளே என் அருமை சகோதரன் பாண்டு மகாராஜா உங்கள் தகப்பனா இருக்கிற அந்த பாண்டுவை என்னேன் வேதனையாக இருக்கிறது அவன் இருந்து இதையெல்லாம் பார்ப்பதற்கு இல்லையேன்னு அழுத அதை பற்றி வருத்தப்படாதீங்க எங்கள் அப்பா வேறு நீங்கள் வேற நான் நினைக்கல உங்களை எங்கள் தகப்பனா என்னதான் நாங்கள் வாழறோம் இல்லை தருமராஜா அதற்காக சொல்லவில்லை அருமை சகோதரன் உங்கள் தகப்பன் பாண்டி மகாராஜா நற்கதி அடையலன்னு பெரிய உங்க கருத்து இருக்கிறது அவன் நல்லகதி அடையினுனா நீங்கள் வாரணாசி என்கிற காசி தீர்த்தம் போய் தங்கி இருந்து பிதர்கடன் செலுத்தினால் தான் நல்லகதி கிடைக்குமா என்று சொன்னார் அப்படியானால் அப்படியே நாங்கள் புறப்படுகிறோம் பெரியப்பா நீங்கள் வருத்தம் வேண்டாம் நாங்கள் அனைவருமே குடும்பத்தோடு காசி தீர்த்தம் புறப்படுகிறோம் ஆனால் தேதி குறிப்பிடல பாண்டவர் போய் தங்குறதுக்காக துரியோதன செலவில் ஜகுனி ஆலோசனையினாலே அங்கே மண்டபம் கட்டுறாங்க அந்த மண்டபம் கட்டுற தலைமை மேஸ்திரி பேர் கனகாச்சாரி அந்த மேஸ்திரிகிட்ட என்ன சொல்லிட்டாங்க மேலே பார்க்கறதுக்கு தக்கத்தக்கன்னு பழப்பழன்னு பிரகாசமாக ஜொலிக்கணும் மாளிகை ஆனால் நெருப்பு பட்டா அடுத்த வினாடியே சாம்பலாகிற மாதிரி வெடி பொருள் கந்தக பொருள் உப்பு நெய் மரத்தூள் எத்தனை எத்தனை ஆபத்தான பொருளோ பற்றி எறிகிற பொருளாக வச்சு கட்டுறான் கடகாலே மெழுகு மூட்டையில் போடுறான் பெட்ரோலில் பிசைஞ்சு கட்டுறான் அப்படிப்பட்ட மாளிகை உருவாகிறது இந்த நான்கு பேருக்குற பாருங்க துரியோதன துச்சாதனம் கரணன் ஜக்கினி நாலு பேர் சேர்ந்து ஏதோ ரகசியம் பாண்டவர் ஏதோ துன்பம் செய்ய போறான்னு விதிராழ்வாரியும் சந்தேகம் அவர் என்ன பண்ண கனகாச்சாரியை தலைமை மேசிரியை தனியாக கூப்பிட்டு ஒரு நாள் என்ன பேசுறீங்க என்ன நடக்குது எதுக்கு மாளிகை பாண்ட தங்கறத்துக்கு மாளிக என்ன வச்சு கட்டுற சுண்ணாம்பி செங்கல்லி ஜல்லிக்கல்லி மணல்லி அப்படின்னா அதெல்லாம் இல்லை இன்னொரு பொருள் வச்சோ கட்டுற என்ன பொருள் அதெல்லாம் ஒரே வேலை எடுத்த வயிற்று வச்சார் குற்றாதீர்கள் ஐயா சொல்லலன்னா நீங்க குத்துவீங்கன்னு சொல்லிட்டா துரியோதன குத்துவா நாங்கள் என்ன செய்ய வேலைக்காரர்கள் துரியோதனை தெரிஞ்சாதானே குத்துவா ரகசியமாக வச்சு சொல்லு வாண்டவர் வாழ்வதற்காக அந்த மாளிகை கட்டப்படவில்லை ஐயா அழிப்பதற்காகவே துரியோதனன் கட்டி இருக்கிறான் அதில் வெடி பொருள் கந்தக பொருள்லாம் பெட்ரோலில் போட்டு பசைஞ்சு கட்டின தலைமை மே சிரி அடியந்தா என்னை மன்னித்து விடுங்கள் பரவாயில்லை யாருக்குமே தெரியாத அபாய பொருளை வச்சு துரியோதனை ரகசியமாக அந்த மாளிகை கட்டுறான் நீ துரியோதனையே தெரியாத அந்த அரண்மனையிலே இருந்து அந்த மாளிகையிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை வைத்துவிடு துரியோதனம் கொடுக்குற செல்வத்துக்கு இரட்டிப்பா நான் தரேன் ரகசியமாவும் பாதுகாக்கிறார் நல்லது அப்படி ஆகட்டும் வேலைக்காரன் சுரங்கப்பாதை அந்த மாளிகையில இருந்து இடும்ப வனம் வரையிலே முப்பத்தாறு காத தூரம் ஏற்பாடு பண்ணினாரான் சுரங்கப்பாதை ஒரு காதத்துக்கு பத்து மைல் மாளிகை கட்டி முடிந்தவுடனே இவங்க புறப்படுற தேதி தயாராகிறது அப்ப என்ன பண்ணாங்க அந்த துரியோதன கூட்டம் பாண்டவரோட தங்கிரி சாப்பாடு போடுற ஆளும் நம்ம சார்ந்தவனாக இருக்கணும் புரோசனன் என்ற ஒரு துன்மதி அமைச்சனை ஏற்பாடு பண்ணி நாங்கள் அனுப்புகிற சாப்பாடெல்லாம் பாண்டவருக்கு போட்டிக்கினேரு நாங்கள் சொல்ற தேதியில் உறக்கத்தில் பாண்டவர் இருக்கிற பொழுது நள்ளிரவு நேரத்தில் அந்த மாளிகையை நெருப்பு வச்சு கொழுத்து விடுணும் ஆ அந்த ஆபத்தை நான் செய்ய மாட்டேன்னா செய்துட்டின்னா ஒரு நாட்டுக்கு உன்னை ராஜாவாக்குறேன்னு நான் துரியோதனம் ஆசை யாரை விட்டுதா பாண்டவர் வாழ்ந்தால் என்ன போனால் என்ன எனக்கு ஒரு நாடு கிடைக்கிறது எங்கயோ கிடந்த கர்ணனே நீங்க ராஜாவாயிட்டான் துரியோதன் நினைச்சா நான் கூட ராஜாவாய்டு ஆசைக்கு அடிபணிந்தான் துன்மதி அமைச்சன் புரோசனன் இந்த ஆபத்திருக்கிறது என்ற செய்தியை பாண்டவர்கள் தன் இடத்திலே ஆசீர்வாதம் பொழுது சொல்ல வேண்டும் என்று எதிராழ்வார் எத்தனைத்தார் துரியோதன பக்கத்தில் வந்து நின்றுட்டான் அதையும் கொடுத்துட்டான் சொல்ல முடியல இன்னும் மறைமுகமா சொல்றாரு அப்பா எலிகளை போலே நீங்கள் வாழ வேண்டும் காட்டித்து எப்பொழுது வேணுமானாலும் பிடித்து கொள்ளும் எலிகள் ரெண்டு வழி வச்சிருக்கும் அது போலே நீங்கள் வாழணும்னாராம் உங்களுக்கு நான் இன்னொரு மாற்று வழி வச்சிருக்கிறேன்டான்னு அர்த்தம் தர்மரி நம்பிக்கை உண்டு சித்தப்பா நல்லவர்களாக இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்கிற பொழுது எங்களுக்கு ஆபத்து வராது சொல்லிட்டு புறப்பட்டார் இந்த புரோசனம் புறப்படுகிற பொழுது துரியோதனம் சொன்னால் பா அண்ணனை நல்லா கவனிச்சுக்கோ ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு தீ வச்சு கொளுத்துற செய்தியே இவன் ஜாட காட்டுறான் பார்த்துக்க பார்த்துக்கன்னா கொளுத்து கொளுத்துன்னு அர்த்தம் தர்மர் பார்க்கிறார் நம்ம மேலே எவ்வளோ பாசம் துரியோதனங்கடா திரும்பி திரும்பி சொல்லி அனுப்புகிறானி அப்படின்னு நினச்சிக்கின்னு இவர் வரார் எல்லோரும் வந்து அந்த பயங்கர மாளிகையில் தங்குறாங்க தினமும் துரியோதனம்தான் சாப்பாடு அனுப்புகிறான் மூணு வேளை சாப்பாடு அந்த புரோசனம் பரிமாறுறான் ஒரு நாள் இந்த வீமஜேனு இவ்வளவு பிரம்மாண்டமான செலவில் கொஞ்ச நாள் தங்கியிருப்பதற்கு ஏன் செலவு செய்து துரியோதனை இந்த மாளிகை கட்டினான் அப்படின்னு சந்தேகம் இருக்கும் இன்னொரு காரணம் இந்த துரியோதனை சும்மா இல்லாமல் அடிக்கடி போய் போய் அண்ணா வணக்கம் பீமஜேனா வணக்கம் அர்ஜுனா வணக்கம் நகுலா வணக்கம் வணக்கம் வைக்கிறானா அடிக்கடி தனம் போகிறான் ஏன் சாக போறாங்க எந்தட்ட பிறகு பார்க்க முடியாது உயிராக இருக்கும்பொழுதே போய் பல முறை பார்த்து உள்ள வணக்கம் வைக்கிறானா அந்த வணக்கத்தில் பொய் வணக்கம் கவடம் தெரிகிறது சந்தேகம் வந்த விமஜன் ஒரு நாள் அந்த மாளிகையுடைய சுவற்ற பிடித்து அசைத்து பார்த்தா ரப்பர் மாதிரி வளையிறது கீழே சிந்தனை பொருளை பார்த்தா கல்லூப்பு மரத்தூள் வெடி பொருள் கந்தக பொருள் அபாயமான அரக்குகளை வைத்து கட்டியிருக்கிறார் ஓஹோ மெழுகினால் நமக்கு பிறகே ஒனை வந்து வழிபடுகிற வணக்கம் கூட பொய்யான வணக்கம் தானா சூது மார்க்கமாகத்தான் வழிபடுகிறானாவே மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேசுறான விசாரிக்கிறானாவே என்று புரிந்து கொண்டார் துரியோதன ஜகனி கிட்ட ஆலோசனை கேட்கிற மாமா புரோசனை மாளிகை கொளுத்தனா பாண்டவர் இறந்துடுவாங்களா நடா சந்தேகம் கண்டிப்பாக இறந்துடுவாங்க அதுக்கு இல்லைமாம்மா மாளிகை எறிகிற பொழுது வீமஜனம் பார்த்துட்டோன்னா எல்லாரும் தூக்கினுடைய ஓடிவிடும் அவ்வளோ பலசாலி அந்த சந்தேகம் இருக்குமானால் கொளுத்த போகிற தேதிக்கு முன்னதாகவே வேடுவர்களுக்கிட்ட மலை தேனை கொடுத்து வாங்கி விஷம் கலந்து கொடுத்த அன்று தேதி கொளுத்த போகிற தேதி ராத்திரியில் சாப்பாட்டில் கலந்து போட சொல்லிட்டா பாண்டிடுவான் அப்படியா தெரியாது துரியோதன அனுப்புறான் அவன் நள்ளிரவு அவன் எழுந்து வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த நிருபத்தை துரியோதனம் தந்ததாக சொல்லி கொடுக்குறான் பிரித்து படித்து பார்க்கிறான் வருகிற அமாவாசை தேதியில் நள்ளிரவு நேரத்தில் பாண்டவன் நல்ல உறக்கத்தில் இருக்கிற பொழுது தீ வைத்து கொளுத்து விடு சொன்னது சொன்னபடி நீ செய்துவிட்டால் நான் சொன்னது சொன்னபடி ஒரு அரசாங்கத்திற்கே உன்னை அரசனாக நியமிக்கிறேன் இப்படிக்கு துரியோதனன் இந்த பாரத்துடனே பெரும் அமாவாசை தேதி எதிர்பார்த்துங்கிறான் அமாவாசை தேதியில் கொளுத்த போறாங்கன்ற தகவலை விதிராழ்வார் கனகாச்சாரி மூலமா அறிந்து அவர் மூலமாகவே பாண்டவர்கள் சொல்லும்படியால் சொல்லிவிடுறார் அவன் சொல்லிவிடுறான் ஐயா அமாவாசை அன்னைக்கு கொளுத்த போறான் நீங்கள் தங்கியிருக்கிற மாளிகை அரக்கு மாளிகை கட்டினவன் தான் நான் தான் அந்த பாவம் செய்த நான் ஒரு பரிகாரத்தையும் செய்திருக்கிறேன் உங்கள் சித்தப்பா விதிராழ்வாருடைய ஆலோசனையினால் நான்கு தூண்களுடைய ஒரு மண்டபத்தில் நடு தூண் இருக்கும் கண்ணபரான் புல்லாங்குள் வாசிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் நெற்றியில ஒரு பொத்தானுக்கு இது அழுத்தினீங்கன்னா அந்த தூண் மேலே இழும் அங்கே நிலவரை அமைச்சிருக்கிறேன் அது வழியா நீங்கள் தப்பிக்கலாம் என்ற செய்தியை சொன்னான் பீமஜியன அவரை பாராட்டி நிறைய பொன்பொருள் எல்லாம் பற்றாடையெல்லாம் இந்த இரகசிய செய்தி துரியோதனை தெரிந்தால் எனக்கு ஆபத்து இரகசியமாகவே வைத்திருங்கள் என்று அந்த தலைமை மேஸ்திரி விடை இன்னும் இவருக்கு வலிமையாக சந்தேகம் வந்துட்டு வேலைக்காரன் மேலேயே துரியோதனை இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கிறான் ஒண்ணு தெரியாதே அம்மா சந்தேகத்துக்குரியவன் துரியோதன அவ அனுப்பின வேலைக்கார இந்த புரோஷன இவன் சாப்பாடு கொடுத்தா நேரா சாப்பிடாதீங்க காட்டு குரங்குகளுக்கு காட்டு பூனைகளுக்கு கொஞ்சம் கொடுத்து பரிசோதித்து ஒன்று ஆகாம இருக்கிறதா என்று தெரிந்து நீங்கள் உணவருந்துங்கள் நான் இல்லாத நேரத்தில் எல்லாருமே சந்தேகத்தோடவே பார்க்கிறாங்களா அந்த அமைச்சனை அமைச்சன் எப்படி இருக்கும் ராத்திரி நேரத்தில் ஒரு பாம்பு பெரிய பாம்பு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள புகுந்துட்டுருது தேடி பார்த்தாங்க கிடைக்கல இரவெல்லாம் லைட்டை போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா எங்க பாம்பு இருக்குதோ மறஞ்சிருந்ததோ வருமே ஆபத்தாச்சு என்று பார்த்தது போலே ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட எச்சரிக்கையா இருப்பாங்களோ அவ்வளவு போல பார்க்க தொடங்கினார்கள் பாட்டு எழுதுறார் நூலாசிரியர் இவன் சந்தேகத்துக்குரிய அமாவாசை தேதி வந்தது அன்று காலையிலே மலைத்தேன்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி வேடுவர்களையும் அருகே மாளிகையை கொடுத்து வரும்படி அனுப்புறான் துரியோதனை அந்த தேனை வேடிவர்கள் கொண்டு வருகிற பொழுது பீமஜேனை இருக்கிறாரு உங்கள் பெரியப்பா வெளிக்கொடுத்து வாங்கி அனுப்பினாரு உங்களை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட சொன்னார் சரி சரி நாங்கள் சாப்பிட்றோம் அந்த அறையில் கொண்டு போய் வச்சுடுங்க அறையில் கொண்டு போய் ஆறு பேர் வைக்கிறபொழுது இந்த அறை கதவை வெளியே பூட்டு போட்டான் ஆறு பேர் உள்ளே மாட்டிக்கிறாங்க ரூமில் அன்று பகலெல்லாம் பீமஜேனை இந்த புரோசனனை வேணும்னு காடு மலை மேடி பள்ளம் என்று இழு அழகாக வேணும்னே உடல் அசதி ஏற்பட்டா தூங்கிடுவான் இரவு சாப்பிட்டு படுத்த உடனே புரோசன தூங்கிட்டான் பீமஜேன ஆபத்து இருக்கிறது என்று உறங்காமல் இருந்து நள்ளிரவு நேரத்திலே அந்த மாளிகை சரவத்திலே நெருப்பு வைத்து அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு ஐந்து தலை நாகம் போல நிலவரை வழியாக கிடு கிடு கிடு கிடுன்னு வேகமா வருகிறார் இடும்ப வனம் வரையில் தண்ணீர் அன்னையும் துணைவர் குகர நீ நிகழ நாகம் போலே வந்த வீமஜனே ஒரு பெரிய பாராங்கல் நிலவரை கடைசியில் இருந்தது காலால் எட்டி உந்தினார் போய் விழுந்தது இடும்ப வனத்தில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல் மேல அத்தனை பேரும் கடத்தினார் இது வரைக்கும் யாருக்கும் உறக்கங்காலையில எவ்வளவு பௌமே அட்டாந்துக்கிறார் பாருங்க நாகராஜா கொடுத்த கதாயத்தை வரவழைத்துக்கொண்டி தோல்மேலத்துக்கொண்டி காவல் புரிகிறார் யாருக்கும் ஒன்னும் ஆகாமே அந்த நேரத்தில் தான் அந்த வனத்துக்கு சொந்தக்கார இடும்பராட்சிஷேன் நரவாடை வீசுகிறதுன்னு சாப்பிடறதுக்கு புறப்படவும் சகோதரி இடும்பி வருகிறாள் அந்த இடும்பி யானவள் வீமனை பார்த்தவுடனே மையல் கொண்டு திருக்கல்யாணத்திற்கு பேசுகிறாள் மறுக்கிறார் மறுத்தவுடனே இந்த இடும்பராட்சன் பார்த்தான் தங்கை போய் வெகு நேரம் திரும்பி வர்றான் வந்து பார்த்தா அடித்து சாப்பிடலான்னு வந்தவோ அவன் மேலே மையல் கொண்டு பவ்யமா காலால மணல கீரிகிட்டு நிற்கிறாள வெட்கப்பட்டுக்கின்னு உணவி ஆசையால் கொள்ளி உவகை ஆசையால் உள்ளிந்திவன் கனவனாம காதலிப்பாதே கங்குல் வானர்தம் கடல் நிரப்பாதி என்ன காரியம் பண்ற உணவு வேண்டு நீங்களே போய் கொண்டு வருகிறீர்கள் மென்று வருகிறீர்கள் தின்று வருகிறீர்கள் இன்றைய தேதியில் நான் போய் வருகிறேன் என்று வேக வேகமா வந்தவள் இந்த சாதாரண அல்ப மரடனை பார்த்து மயில் கொண்டிருக்கிறாய நமக்கு இது தகுமால குற்றம் இல்ல இவன் தான் ஏதோ மந்திரம் போட்டுக்கிறான் போறதுன்னு திரும்பி வீ பார்த்தான் மன்னிடனே என் சகோதரி யாரையும் ஏறெடுத்து பாராதவள் நீதான் குற்றம் செய்தவன் மஞ்சள் செய்திருக்கிறாய் ஏதோ மாயை என் சகோதரி சொக்குப்பொடி போட்டிருக்கிறாய் அதனாலேதான் இப்படி இருக்கிறாள் அவள் உனக்கு யாற்றவள் இவள் இல்லை உனக்கு யாரி தான தம் மகள் My other doesn't change, it'll change your life to impose its significance And those relationships all work for you many wish for you even if you kind of wish, it will change your race Pay attention to see... If youifer and rub your faith essaوي out By giving you church It'll bejem Detrás என்னுடைய சகோதரி உனக்கு ஜோடி பொறுத்தும் சரியாயிர்கள் என்னோடு வந்தால் உன்னுடைய உடம்பை தின்று உயிரை நான் விண்ணக அனுப்புவேன் அங்கே அரம்பராஸ்திரீகள் எல்லாம் இருக்கிறார்கள் ரம்பை ஊர்வசி மேனகை துலோத்தமை போன்ற பெண்களை கூடி தழுவாய் அங்க போறதுக்கு ஒரே வழி எங்கூட சென்னைக்கு வா உடம்பை தின்னுட்டு உயிர் அனுப்புறேன் அங்க போ என்று வாரடா போறடா பாரடா யாரடா நால டா போட்டான் முன்ன புண்ண தெரியாதவங்களை மரியாதை குறைவா அழைக்க கூடாது பீமனுக்கு கோபம் வந்தது சண்டை காத்த பிறகு இன்னும் கோபம் வந்துட்டது சண்டதுதான் போல சண்டை தானே இங்க சண்டை போட்டா என் தாயார் அண்ணா தம்பிமார் உறக்கங்கள் எல்லாம் கலையும் அந்த பக்கம் ஆடானும் மலையை காட்டி ஜாட காட்டினான இரண்டு பேரும் அங்கே போய் மோதுகிறார்கள் இந்த சண்டையை தேவர் கூட வேடிக்கை பார்க்குறாங்களாம் ஏன்னா பதினாயிரம் பலமுடையவங்க யானை பலமுடையவங்க மகாபாரதில் ஏழு பேர் துரியோதன பீமஜேனு இடும்பாசுரே பகாசுரே சராச்சந்த மணிமாலன் கீசகன் இந்த ஏழு பேரில் எவன் ஒருவன் முதலிலே மற்றவனை அழிக்கிறாரோ அவன்தான் மீதி இருக்கிற ஐந்து பேரையும் அழிப்பான் என்ற ரகசியம் தெரிந்தவர்கள் தேவர்கள் அதனால இன்றைக்கு எவன் கொல்லப்படுகிறானோ அவன் தான் மற்ற ஐந்து பேரை உயிராக இருக்கிறவன் அழிப்பான் வேடி பார்க்கிறான் சண்டை சமமா நடக்குது குத்தினானிவன் குணபவழிதன் குர்ணகங்கரங்கொண்டி வீமன் மேல் முத்தினான் ஓயுக்கு ஒரு குத்து விட்டான் அசுரேந்திரனுடைய உடம்பில் அந்த முகத்தில் பட்ட உடனே பல்லெல்லாம் கொட்டிட்டு என்னமோ பேசுறான் ஒன்றுமே புரியல டமால் இமில் என்று பயங்கரமாக பாராங்கற்களை வாரி தூக்கி வீசி அடித்து மரங்களை பிடித்து மோதி சண்டை நடைபெறுகிறது கடைசில வீமஜனன் அடித்து கீழே தள்ளி அவனுடைய இடது காலிலே தன் வலது காலை வைத்து இரண்டு பிளவாக கிழித்து ஆர் பெறிந்தார் அண்ணன் இறந்த சோகம் இடும்பாவதியை தழுவியது கொஞ்ச கழித்து வந்து தன்னை திருக்கல்யாணம் செய்து வைக்கும்படி பேசுகிறாள் குந்தி கிட்ட தர்மராஜா அம்மா நாங்கள் அரண்மனையில் சாப்பிட்டு படுத்து நடந்ததே புரியலே திடீர்னு திருமண பேச்சு பேசுகிறாயே அப்பா அவள் நடந்ததை எல்லாம் சொல்லுகிறேன் என்று குறியாக பாண்டவர் வம்சாவளி கதைகளை எல்லாம் சந்திர வம்சம் தொடங்கி பின்னால் நடைபெற இருக்கிற சம்பவங்களையும் சொல்லி முடித்தாள் தெளிவடைந்த தர்மராஜா இடும்பிக்கும் பீமனுக்கும் வியாதவியாசருடைய ஆசீர்வாதத்தோட திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார் திருக்கல்யாணம் முடிந்தவரை வியாசர் சொன்னார் அப்பா துரியோதனை இறந்துட்டதா எண்ணி அவன் அப்படியே அந்த நினைவிலே இருக்கட்டும் கொஞ்ச காலம் இந்த காட்டிலேயே தங்கி இருங்கள் இடும்பா வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் பீமனுக்கு அந்த குழந்தையும் இடும்பியும் மட்டும் விட்டுட்டு அதோ தெரிகிற சுனையில் போய் நீங்கள் நீராடினால் உங்களுக்கு பிராமண வடிவம் வரும் அந்த வடிவத்தோடு நீங்கள் முன்னூற்றி மங்கலம் என்று இருக்கிற வேத்திருகிய நகரம் அருகிலே பிராமணர் மட்டுமே வாழ்கிற பகுதியிலே போய் தங்கியிருங்கள் என்று சொல்லி வியாசரும் மறைந்தார்